நாங்கள் நின்றோம் அவ்விரண்டுக்கும் இடையே எவ்வளவு நேரம் இடைவெளி இருந்தது என்று கேட்கப்பட்டது ஐம்பது வசனங்கள் ஓதும் அளவுக்கு இன்று பதில் கூறினார்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு